ओम ओका जननी सर्वंगल जनक शकस्थ वंदे कुंजराननम या देवी स्तूयते निं विबुर्वेदपारगैसत जिह्वाग्रे ब्रह्म सरस्वती श्रीदक्षिणासुदेशिकेन्द्र दैपा सूत्रकृत मुनींद्र ஷீஷங்கிரேஷி கிமா வித்தியை ஸ்ரீதத்தம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணாந்திரம் ஸ்ய பிரியம் அஸ்மூருன் சந்தமான மாதே மேவெச்சா द्रविणं मे विद्याद्रविणम्वेवे सर्व मम देव नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदायकर्तृभ्यो वंश ऋषिभ्यो महद्यो नमो गुरभ्योप्लवरि प्रज्ञान घन प्रत्यग्थ्रह्मवाहमस्मी ओ ீஹரிம் பரமானம் உபேஷ்டரம் வரோகம் சாந்த சச்சிதானந்த லக்ஷண நாஹம் தேகோஹியசதூபமித்யுச்சே புதை ஆச்சாரியர் கேள்விகளுக்கு பதில் சொல்லுவதாகவே இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கு முதலே அந்த ஸ்லோகத்தை பார்த்தோம் விசாரம்னு சொன்னார் பன்னெண்டாவது ஸ்லோகத்தில் பார்த்தோம் விசாரம் இல்லாமல் ஞானம் வராது இப்போ ஞானத்துக்கு விசாரம் வேணும் ஞானம் மோக்த்துக்கு சாதனம் அதை நிறைய பார்த்துட்டோம் நான் தான் நான் தான் ஞாபகம் வச்சுக்கணும் தூய உணர்வு சுத்த சைதன்யத்தை குறிக்கிறது தூய உணர்வாகிய நான் என்னை சார்ந்தே இந்த மாயை ஜகத்தை சிருஷ்டி பண்ணுகிறது என்னை சார்ந்து ஈஸ்வரனை வெளிப்படுத்தி ஜீவர்களை வெளிப்படுத்தி ஜகத்தை வெளிப்படுத்தி மாயை காட்சி அளிக்கிறது இருப்பது ஒரே பொருள் அந்த ஒரு பொருள் நானே நான் ஒருத்தர் நான் சொன்னால் வரையறைக்குட்பட்ட உடலையோ மனதையோ குறிக்காது நான் என்ற சொல் வரையறைக்குட்பட்ட உடலையோ மனதையோ குறிக்காது அஜானமாகிய காரணத்தையும் குறிக்காது ஞானஸ்வரூபமாகிய ஆத்மாவை மட்டுமே அது குறிக்கும் ஆக கடைசியாக நாம் பார்த்த ஸ்லோகம் இருபத்தி நாலாவது ஸ்லோகம் அகம் பிரம்மைவ நான் பிரம்மே சமமானவன் அமைதியானவன் சச்சிதானந்த லக்ஷணகா சத்து சித்து ஆனந்தம் என்கின்ற இலக்கணங்களை உடையவனாக இருக்கிறேன் புரிய வைக்கிறதுக்காக சாஸ்திரம் இப்படி சொல்லுகிறது இது பொய்யல்ல மெய் சத்து சித்து இது ஜடமல்ல சித்து இது ஆனந்த ஸ்வரூபம் ஆக அகம் சச்சிதானந்த லக்ஷணகா அது மாத்திரம் சொன்னால் போறாது நான் இந்த வரையறுக்கப்பட்டிருக்கின்ற உடலோ மனமோ நான் அல்லங்கிறத சொல்லணும் நாகம் தேகோ ஹெசத்ரூபா முதல் வரி உண்மையான நான் யார்ன்னு சொல்லியிருக்கு ரெண்டாவது வரி பொய்யான எண்ணெய் பொய்யான நான்கிறத நீக்கணும் அகம் ந தேகா அசத்ரூபகா தேகா ந இதுக்கு பேர் தான் ஞானம் ஞானம் இருக்குன்னா என்ன அர்த்தம் உடம்புல இருந்துண்டு உடம்பு நான் அல்ல உணர்வே நான் என்கின்ற அறிவுதான் அறிவு எனப்படுகிறது இந்த அறிவு ஞாபகம் வச்சுக்கணும் விற்பி ஞானம் விற்பிக்யானம்னா என்ன எண்ண இருக்கக்கூடிய அறிவு எண்ண வடிவத்தில் அறிவு எதை பற்றி அறிவு அறிவை அறியும் அறிவை பற்றி அறிவு அறிவை அறியும் அறிவை பற்றிய அறிவு திரும்ப திரும்ப யோசிச்சுக்கணும் அறிவை அறியும் அறிவை பற்றிய அறிவு புரியலையா அறிவை அறியும் அறிவை அறியும் அறிவு இப்படி போட்டால் இப்படி இருக்கு பாருங்க அறிவை அறியும் அறிவை அறியும் அறிவு அதனால விற்பி ஞானம் திச்சதே புதை அதாவது என்னுடைய அறிவை நான் அறியறேன் அந்த நான்கிறது என்னவா இருக்கு அறிவு வடிவமா இருக்கு ஆக அறிவை அறியும் அறிவை அறியும் அறிவை அறியும் அறிவு அறிவை அறியும் அறிவை அறியும் அறிவு பாட்டு போட்டு பாருங்க சரியா வருவா பாருங்க எழுதி பார்த்தா தெரியும் அறிவை அறியும் அறிவை அறியும் அறிவு அரிவை அறியும் அறிவு எது ஆத்மா அந்த ஆத்மாவை பற்றி அறிய அறிவு எது விற்பி ஞானம் அந்த அர்த்தத்தில் சொல்றேன் அறிவை அறியும் அறிவை அறியும் அறிவு அதை சொல்ற போது கவனித்து பார்த்தா தான் புரியும் ஆகையினால ஞானம் இத்தொச்சத்தே ஞானம் என்ன பிரம்மத்தை பத்தின ஞானம் ஆத்மாவபத்தின ஞானம் இதுக்கு பேர் தான் என்று பெயர் நான் பிரம்மமாக இருக்கிறேன் நான் சமமாக இருக்கிறேன் சாந்தமாக இருக்கிறேன் சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கிறேன் நான் உடம்பாக இல்லை இருப்பற்ற அனித்தியமான உடம்பாக நான் இல்லை என்கிற ஒரு யாதொரு அறிவு உள்ளத்தில் இருக்கிறதோ அந்த அறிவே அறிவு எனப்படும் அறிஞர்களால் அறிவு எனப்படுகிறது शरी अ श्लोक पढ़ निरव्योहम नाहं दे्य सद्रूप ज्ञानितुच्य बुध निर्विकारो निराकार நிரவத்தியோகம் அவ்யா நாஹம் தேகோஹியசதூபமித்யுச்சதே புதை ரெண்டாவது வரியில் மாற்றம் இல்லை ரெண்டாவது வரி எல்லாத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஒரு அஞ்சாறு ஸ்லோகம் அப்படிதான் போகிறது இருபத்தெட்டாவது ஸ்லோகம் வரைக்கும் அப்படிதான் இருக்குது இப்போ முதல் வரியில் என்ன சொல்லியிருக்கு நிர்விகாரா நான் என்ற சொல்லுக்கு உண்மையில் பொருள் என்னவென்றால் மாற்றமற்றவன் விகாரம்னு சொன்ன மாடிஃபிகேஷன் மாற்றம் நிர்விகாரு சொன்ன என்ன அர்த்தம் நிகதா விகாராக எஸ்மின் பிரம்மணின்னு அர்த்தம் ஆகையினால நிகதாக விகாரா அப்படின்னா என்ன அர்த்தம் விகாரங்கள் எதுவும் இல்லை இந்த உடம்புக்கு விகாரம் இருக்கு இதுக்கு வந்து ஷட் விகாரம் ஷட்பாவிகாரம்னு சொல்கிறோம் ஆக இது வந்து அம்மாவயத்தில் இருக்குது இந்த உடம்பு அதுக்கப்புறம் வந்து பிறக்கிறது அஸ்தி ஜாயத்தே வர்த்தத்தை விபரிணமத்தே அபக்ஷீயத்தே வினஸ்யி இது ஷட்பாவிகாரவதேதஸ்தூலசரீரம் இந்த ஸ்தூலசரீரம் ஆறு வகையான விகாரத்தை உடையதாக இருக்கிறது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது தமிழ சொன்னால் தாயின் வயிற்றில் இருத்தல் பிறகு பிறத்தல் அப்புறம் வளர்தல் மாறுதல் தேய்தல் மாய்தல் ஆனால் ஆத்மாவுக்கு இதெல்லாம் சாட்சி விகார சாட்சி விகாரசூன்யா நெர்விகாரஹா எந்த விதமான மாற்றமும் இல்லை மனசில் வந்து சில சமயம் சில குணங்கள் மா வர்றது மாறுறது கெட்ட குணங்கள் மாதிரி நல்ல குணங்கள்லாம் வர்றது ஆத்மாவுக்கு குணம் கிடையாது நெர்குணமாக இருக்கிறதுனால நெர்விகாரம் ஆக உடல் ஸ்தூல சரீரத்தை தான் அதிகமாக சொல்கிறார் நம்ம சூக்ம சரீரத்தையும் சேர்த்துக்கிறோம் சூக்ம சரீரத்திலையும் மாறுபாடுகள்லாம் இருந்த விந்தியெல்லாம் ரொம்ப முரட்டுப்ப முரட்டுத்தனமாக இருப்பான் இப்போ ரொம்ப அமைதியாக இருக்கானே அப்படிங்கிறான் அப்புறம் அமைதியாக இருந்தானே இப்போ முரட்டுத்தனமாக இருக்கானேங்களாம் அந்த மாதிரி குணங்கள்லாம் மாறலாம் அந்த உள்ளுக்குள்ள ஏதாவது மனதில் மாற்றங்கள் ஏற்படலாம் உடலில் மாற்றங்கள் ஏற்படலாம் ஆனால் இவற்றையெல்லாம் அறிகின்ற உணர்வு கான்ஷியஸ்னஸ் மாடிஃபிகேஷன்லஸ் ஆகையினால் அது நிர்வீக்காரம் அகம் நிர்வீக்காரஹான்னு புரிஞ்சுக்கணும் அகம் நிர்வீக்காரா உடம்பில் ஏதாவது மாற்றம் வந்துவிட்டு மூஞ்சியெல்லாம் கருத்து போச்சுன்னு வச்சுங்கோடே திடீர்னு கருத்து போய்டுறது ஏதோ வெயில் ஏதோ உடம்புக்கு முடியல தே தக்கண்ட எண்ணெயை பூசியிருப்போம் ஏதோ மாறிடுறதுன்னு வச்சுக்கோங்க கூட இல்லை மாத்திரையை சாப்பிட்டா என்ன வேறு தான் செய்கிறது உடனே ஐயோ இப்படி ஆகி போயிடுதேன் இப்படி ஆகி போயிட்டேன் நான் இப்படி இருந்தேன் பாருங்க இப்படிட்டேன் தான் இருப்பேன் நீங்கள் அது எதுக்கு இப்போ பார்க்குறேன் எல்லோருக்கும் அந்த மனசில் வருத்தம் அது நாளாக நாளாக முதுமை வர வர நரச்ச வர வர இந்த சரீரத்தில் மாற்றங்கள் ஏற்படுறத பார்க்க பார்க்க ஐயோ அழகு போயின்னு இருக்கே அது போயின்னு இருக்கே அப்படின்னு நினைக்கக்கூடாது அது சரீரத்தோடய தர்மம் அதை நாம் ஏற்றுக்கணும் நீங்கள் என்ன தான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணினாலும் என்ன பண்ணாலும் ஒட்டு ஒட்டு தான் ஒரிஜினல் மாதிரி வருமா ஆனால் மனசில் என்னென்னா அதை ஒத்துக்க முடியல உடம்பில் ஏற்படுற மாற்றங்களை மனசில் ஏற்படுற மாற்றங்களை நம்ம மனசில் ஏற்படுறது இருக்கட்டும் இன்னொருத்தர் மனசில் ஏற்படுற மாற்றங்களை நம்மால் ஒத்துக்க முடியல கல்யாணத்தின் போது ஒரு மாதிரி இருந்தாங்க மாறுந்தாங்க அன்னைக்கு இப்போ ஒரு மாதிரி பேசுகிறாங்க இப்போ ஒரு மாதிரி பேசுகிறாங்க இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லை அதான் நம்மளால் ஒத்துக்க முடியும் மாறுறது தானே உலகம் ஆனால் நம்மளால் அதெல்லாம் ஜீரணிக்க முடியறது இல்லை இதை நினச்சி பார்க்கணும் அகம் நிர்விகாரா சர்வ விகார நிர்வீக்காரத்துக்கு ஆப்போசிட்டு சவிகாரா விகாரத்தோட கூடினதுன்னு அது விகாரத்தோட விகாரம்னா ஒரே விகாரமாக ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இங்கிலீஷில் அக்ளியாக இந்த முறை அப்படி விக்காரமாக ஆயிடுத்து பார்க்குறதுக்கே இது இல்லை இது என்ன சில பேருக்கு சில காரை பார்த்தாலே இது என்ன கார் அக்லி காருங்கிறான் அந்த விக்கார அர்த்தம் விகாரம்னா மாற்றம்னு அர்த்தம் விகாரம்னா ஒரே விகாரமாக இருக்கே ஹோரமாக இருக்கே எப்படின்னா நிறைய பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அந்த ஆத்ம ஜானிக்கு இந்த அபிமானம் இருக்க கூடாது இது சரீரம் இது எல்லா ஷரீரமும் மாறும் எல்லா மனசும் மாறும் எல்லா வெதரும் மாறும் ஆனால் நம்ம புரிஞ்சுக்கணும் அத் சர்வ சாட்சி சர்வ விகார சாட்சி அகம் நிர்விகாரா அவிகாரா அவிகாரகா போட்டாலும் நிர்வீக்காரகா போட்டாலும் ஒரே அர்த்தம் தான் நிர்விக்னம் அவிக்னம்னு இல்லையா அது மாதிரி நிர்வீக்கார அடுத்தது என்னது நிராகாரகா நிராகாரகான்னா ஆக்காரம்னா ஃபார்ம் வடிவம் நிராகாரகான்னால் வடிவமற்றவன் நான் வடிவமற்றவன் நிர்விக்காரகா நிராகாரகா உடம்புக்குத்தான் வடிவம் இருக்குது மனசுக்கு கூட என்னமோ படமெல்லாம் போட்டு காமிக்கிறாங்க இப்படி இப்படி இப்படி வேறெலாம் போட்டு காமிக்கிறாங்க ஆகையினால் மனசுக்கெல்லாம் ஃபார்ம் இருக்குது ரூபம் இருக்குது மனதுக்கே ரூபம் இல்லை தெரியறதில்லை மனதுக்கு ரூபம் இருக்கா என்ன ஏதோ நம்மளாக கற்பனை பண்ணி வச்சுன்ட்ருக்கும் ஆகையினால இங்கே என்னென்ன ஆத்மா சுத்த சைதன்யம் வடிவமற்றது ஏற்கனவே அவ அவ்வயகான்னு பார்த்துருக்கோம் வருது நிராகாரா ஏன் நிர்வீகாரம் அப்படின்னு கேட்டால் நிராகாரத்வாத் நிராகாரமாக இருப்பதால் நிர்வீகாரம் அப்படின்னு சொல்லலாம் நிரவத்தியா அவத்தியம்னா தோஷம்னு அர்த்தம் குற்றம்னு அர்த்தம் குறைபாடுன்னு அர்த்தம் நிரவத்தியாகனா என்ன அர்த்தம் குறைபாடு இல்லாதவன் குறையொன்றும் இல்லை என்கிட்ட குறை இருந்தது அந்த குறை போச்சுன்னு சொல்லக்கூடாது நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு காலத்தில் எங்கிட்ட அப்படி ஒரு குறை இருந்தது இப்படி ஒரு அப்புறம் அந்த குறை போச்சு நான் இப்போ அந்த மாதிரி குறையெல்லாம் இல்லை இப்போது அப்படின்னு சொல்லி உடம்பில் குறை இருக்கலாம் மனசில் அதுதான் இருக்குது நிறைய பேருக்கு என்ன வந்தாலும் எத்தனை ரூபாய் வந்தாலும் எத்தனை சௌகரியங்கள் ஏற்பட்டாலும் எங்கேயோ ஒரு பக்கம் வந்து இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு யாருக்கு தான் இல்லை இன்னும் கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு ப்ரைம் மினிஸ்டர் கூட நினைக்கிறார் அப்போ எல்லாருக்கும் ஏதோ ஒரு குறை சொல்லிகிட்டே இருக்காங்க எங்கே போனாலும் நம்ம குறை சொல்கிறத நிறுத்தமாட்டோம் ரொம்ப அற்புதமான இடத்துக்கு போனால் கூட குறை சொல்லுவோம் ஏதோ சொல்லுவாங்க ராஜாஜி மகா ராஜாஜி என்ன சொல்லுவாராம் ஏதோ ஒரு குறை சொல்லுவாராம் எப்போவுமே அப்புறம் ஒரு இடத்துல சொன்னாராம் அவங்க குறைய என்ன இருந்தாலும் இப்படி குறையலாமல் பண்ணக்கூடாதுன்னேரம் அது அதை ஒரு குறையாக சொல்லிட்டு ஏதோ ஒரு குறை வைக்கணும் அவன் அப்போ மாதிரி எல்லா பங்களா பங்களா அருமையாக கட்டிவிட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் விட்டு வைக்கணும் ஏன்னா அதை நீ பார்க்கணுங்கிறதான் வச்சுருக்கேன் ஆஹா எல்லாம் பண்ணிட்டு சுவாமிக்கு கருப்பட்டு வைக்கிறாங்க திருஷ்டி போட்டு வைக்கிறாங்க எதுக்குன்னா சுவாமிக்கு கோவில் எல்லாம் கூட குழந்தைக்கு வைக்கிறது உண்டு அந்த திருஷ்டிப்பட்டு ரொம்ப அழகாக இருந்தால் என்ன அந்த எல்லாம் சுவாமிக்கு வந்து கண்ணூர் கழித்தலா அப்படின்னு சுவாமிக்கு இது இருக்குது சுவாமிக்கு அலங்காரெல்லாம் சுவாமிக்கு வந்து திருஷ்டிப்பட்டுட போகிறதுன்னு அதனால் சுவாமி இது பண்ணி இப்படி ஏதாவது எழுத்து விட்டு விடுறது சும்மா அது இழுத்து விட்டால் பரவாயில்ல அதில் இழுத்து விடணும் அதுலேயும் ஒரு அழகாக போட்டு மாதிரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அது கொஞ்சம் இழுத்து விடணும் எதாவது ஒரு குறை இருக்கட்டும் அதுதான் அது இப்படி பண்ணுறது கல்யாணம் வீட்டில் மாப்பிள்ளைக்கு கூட இப்படி இழுத்து விட்டுருவாங்க ரொம்ப அலங்காரம்லாம் பண்ணி இது ஒரு தோஷம் இருக்கட்டும் ரொம்ப இருக்க வேண்டாம்னு சொல்லி ஆகா எதுக்கு சொல்கிற நம்ம எங்கே பார்த்தால் நம்ம விஷயம் என்னதுன்னா குறை சொல்கிறதுங்கிறது நம்ம சுபாவம் குறை இருக்குங்கிறது தெரிஞ்ச விஷயம் குறைவில்லாமல் இருக்காது ஆனால் உண்மையிலேயே குறைகளெல்லாம் பார்க்குற நம்மகிட்ட இருக்கிற குறை மற்றவர்கள்ட இருக்க குறை கவர்மெண்ட்டு குறை நம்ம கலாச்சாரத்தில் இருக்கிற குறை மதத்தில் இருக்கிற குறை பாஷையில் இருக்கிற குறை இன்னும் சொல்லணுமா நீங்கள் வேணால் போட்டுங்க ஹோம்ஒர்க் பண்ணுங்க இதில் குறை அதில் குறை சொல்லின்னு அப்புறம் நம்ம இடத்துல நமக்கே மனசுக்குள்ளே யாராவது நம்மள்ட்ட ஒரு குறைய சுட்டி காமிச்சுவிட்டா அந்த குறைய மனசில் வச்சிருந்து சொல்லிவிட்டாங்களே இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் வாஸ்தவமாக பார்த்தா அகம் நிர்துஷ்டா நிர்தோஷா நிரவத்தியா ஒரு குறையும் கிடையாது ஆத்மாவுக்கு ஒரு குறையும் இல்லை நம்ம குறைய பெருஷாக நினச்சிக்கிறோம் குறைவே கிடையாது குறைவில்லாம் நிறைவுனா இது எதோ க இமேஜினேஷன் இல்லை குறை இருக்குது குறைய சரி பண்ணிக்கணுங்கிறது தான் கற்பனைங்கிறது இதனால்தான் வேதாந்தத்தை ஜாஸ்தி வெளியில் சொல்கிறது இல்லை இருக்கிற சரி பண்ணிக்காமல் போயிட்டான்னு வச்சு கூட ஏதோ குறை இருந்தோ சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறது ஓ இது வேதாந்தம் படிச்சுவிட்டு அது சௌகரியமாக போச்சு நான் குறைகள் அற்றாவன் அப்படின்னு சொல்லிட்டு குறைய நிறைய பண்ணப்படாது இதெல்லாம் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ கடைபிடிக்கணும் ஆனால் அதே சமயம் முழுமையாக எதையும் செய்ய முடியாது ஆகையினால் நம்மளை உடம்பு மனசு கோணத்தில் பார்த்தா நமக்கு குறைகள் நிறைய உண்டு உணர்வின் கோணத்தில் பார்த்தா குறைகள் ஒரு நாளும் இருந்ததும் இல்லை இனி இருக்கப் இல்லை குறைகள் இருந்ததும் குறைகள் இப்பொழுதும் இனி வரப்போவதும் இல்லை சைத்தன்யத்துக்கு குறையே கிடையாது சைத்தன்ய திருஷ்டியில் பார்த்தோமான அத்வைத்த திருஷ்டியில் பார்த்தோமான குறையே கிடையாது துவைத்தத்தில் தான் குறை அகம் அவ்வயஹா இந்த அகங்கிறது எல்லாத்துலேயும் சப்ளை பண்ணிக்கணும் அகம் நிர்வீக்காரா அகம் நிராகாரகா அகம் நிரவத்தியா அகம் அவ்வயா ஏற்கனவே இந்த அவ்வயகா பார்த்துருக்கோம் வியயம்னு சொன்னால் எங்கே பார்த்தோம்னு நம்பரை போட்டுக்கோங்க ஏற்கனவே இந்த அவ்வயகா பார்த்துருக்கோம் பதினஞ்சு பதினாறு பதினஞ்சில் வந்து உபாதான காரணத்தில் சொன்னோம் அப்புறம் பதினாறில் சதவ்வயான்னு பார்த்துருக்கோம் பதினாறு ஆஷ்லோக்கு சொன்னது சொன்னதே என் சொல்கிறார் அப்படின்னு கேட்டால் நம்ம மனசில் தேகோகம்ங்கிற புத்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நிர்வீக்காரோகங்கிற புத்தி ரொம்ப உறுதியாக இல்லை இந்த விபரீத பாவனை நீங்கிறதுக்காக வேண்டி புத்தியில் இருக்கிற மாந்தியம் போகணும் மந்த தன்மை போகணுங்கிறதுக்காக புத்தி மாந்திய விபரியாதேஹே தார்டிய தார்டியார்த்தம் புத்தி மாந்திய புத்தி மாந்தியம்னா என்ன அர்த்தம் புத்தி மந்தமாக இருக்குது சொன்னால் ஒன்றும் உள்ளே வாங்கிக்க மாட்டேங்கிறது அப்புறம் வந்து புரிஞ்சுண்டா கூட அந்த ஹேபிட் போக மாட்டேங்கிறது சரீரன்னுங்கிற எண்ணம் போக மாட்டேங்கிறது அதை நிவிறி பண்ணுறதுக்காகத்தான் இந்த இந்த கருத்துக்கள் சொல்லப்படுகிறது அவ்வயகா வியரஹிதான்னு அர்த்தம் வியயம்னு சொன்னால் அபக்ஷயம் இதுவும் நிர்வீக்காரத்தோட இன்னொரு இது தான் குறைபாடு இல்லைன்னு இங்கே சொன்னோம் நிரவத்தியா தோஷம் இல்லைன்னு சொன்னோம் அதே தான் சொல்கிறார் இங்கேயும் அழிவுங்கிறது கிடையாது குறைவு என்பது கிடையாது சாதாரணமாக வியயம்னால் குறைஞ்சி போகிறது பணம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதுக்குத்தான் ஆதாய வியயம்னு எழுதுவாங்க ஆதாயம்னா என்னது வரவு வியயம்னா என்ன விரயம்னு எழுதிடுவாங்க நிறைய பேர் ஆதாய ஆதாய விரயம் அப்படி தானே போடுறாங்க பஞ்சாங்கத்தில் கூட இப்படி தான் நினைக்கிறேன் ஆதாய வியஹா ஆதாய் என்ன அர்த்தம் வரவு க்ரெடிட்டு இது என்னது வியஹான்னா என்ன அர்த்தம் டெபிட் செலவு இங்கே ஆத்மாவுக்கு என்ன செலவு இருக்குது ஆத்மா செலவாகிறதும் இல்லை ஆத்மா வரவாகிறதும் இல்லை அவ்வையகா வியாக்கியானக்காரர் என்ன பண்ணியிருக்காரு அபக்ஷய வர்ஜிதகான்னு போட்டிருக்கார் அபக்ஷய வர்ஜிதகான்னு அர்த்தம் தேய்தல்ங்கிறது கிடையாது ஆத்மாவுக்கு தேஞ்சு போச்சு முழங்கால் தேஞ்சு போச்சு முதுகு தேஞ்சு போச்சு கழுத்து எறும்பு தேஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இதை இதை இது மனதில் துக்கப்படுறோம் இல்லையா எல்லாம் தே அது அது தேஞ்சால் அதுதானே தேஞ்சது நானாக தேஞ்சு போயிட்டேன் அதுக்குள்ளே நான் என்னமோ இருந்துருக்கேன் பொம்மைக்குள்ளே ஆள் புகுந்துன்னு விளையாடுற மாதிரி இல்லையா இப்போ எல்லாம் இந்த கடைகள் வாசலையெல்லாம் நிற்கிறான் இல்லையா கடைகள் வாசல் நிற்கிறான் கோயில் கும்பாபிஷயத்துக்கே வந்துடுறாங்க இப்போ எல்லாம் வாசலை பெரிய பொம்மையை போட்டுட்டு இப்படி கொண்டு உள்ளுக்குள்ளே ஒருத்தர் இருக்கான் அப்படி இப்படி ஆடிண்டே இருக்கான் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்குது உள்ளுக்குள்ளே ஒருத்தன் இவ்வளோ இருப்பான் அவன் திருவுண்டுக்கு இருந்துட்டு அதை ஆட்டி ஆட்டி வச்சுட்டு இருப்பான் வேடிக்கை காமிச்சுட்டு இருப்பான் குழந்தைங்களாம் அதுக்கிட்ட போய் விளையாடின்னு இருக்கும் அதுக்கும் நமக்கு என்ன பெரிய வித்தியாசம் நம்மளும் அந்த இந்த இது அது அது வந்து இதில் இதுக்கு மேலே போட்டுருக்கிறது இந்த பொய்க்கால் குதிரையெல்லாம் இந்த அர்த்தத்தில் தான் வச்சுருக்கான் இந்த மாடு மாடுக்குள்ளே போந்துட்டு ஆடுவான் மாடு மாறி ஆடுவான் குதிரைக்குள்ளே போந்துட்டு ஆடுறது அது மாதிரி இந்த உடம்புக்குள்ளே நாம் புகுந்துண்டு வேடிக்கை காட்டின்னு இருக்கோம் நமக்கு நிறைய பேர் வேடிக்கை காட்டுறாங்க நம்ம நிறைய பேருக்கு வேடிக்கை காட்டின்னு இருக்கோம் இதுதான நடக்கிறது ஆக இதை சொல்கிறார் நவ்யாஹா இப்படி போ சொல்லி புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தியானத்துக்குரியது நிதித்தியாசனம் பண்ணணும் இந்த லக்ஷணங்களை மனசில் வாங்கிட்டு நல்லா தியானம் பண்ணி நீங்கள் சொன்னால் இந்த அறிவு ஆழமான மனதுக்கு போயிடும் ஏதாவது ப்ராப்ளம் அட்டாக் பண்ணுற போது உடனே இந்த ஸ்லோகங்கள்லாம் मनो नाहं, नच श्रोत्र வந்துடும் மனோபுத்தியகாரச்சி நாஹம் நோத்தஜிஹே நாணநேத்தே நோம பூமிஜோன சிதானந்தூபிவோம் வெறும் வார்த்தை சொல்லப்படாது நல்லா புரிஞ்சு சொல்லணும் நிரவத்தியோகம் அவிய அடுத்த வரி அதேதான் நாஹம் தேகோஹியசூப்பமித்துச்சு இருப்பற்ற நிலையற்ற இந்த உடல் நான் அல்ல இதுவே ஞானம் என்று பெரியோர்களால் சொல்லப்படுகிறது அடுத்த ஸ்லோகம் நிராமோ நிராபாசிர்விகல்போக நாஹம் தேகோஹியசதிரூபமித்யுச்சேதை निरामयो निरा निरास निर्विकोहतः ना देसद्रूप ज्ञानितुच्य बुध रही यूं बोलता निरामय நிராமயான்னு சொன்னால் எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் என்னென்ன ப்ராப்ளம் என் நம்ம மனசை அட்டாக் பண்ணுறதோ அதுக்கு தகுந்த மாதிரி சொல்கிறது எல்லாம் நமக்கு உடம்பு முழுக்க வியாதியாக இருக்கலாம் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கலாம் ஆனால் என்ன சொல்கிறது அகம் நிராமயா உடம்பில் இருக்கிற வியாதிக்கு பேர் வியாதி உடம்பில் இருக்கிற நோய்க்கு பேர் வியாதி மனசில் இருக்கிற நோய்க்கு பேர் ஆதி ஆதி வியாதி ஆதின்னு எழுதப்படாது நாலாவது தா சம்ஸ்கிருதத்தில் எல்லாம் ஒன்றா இருந்ததுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது அத்வைதமாக தான் இருக்கு தா தா தா தா தா எல்லாம் ஒன்றா இருக்குன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஆகா ஆதி வியாதி அப்படின்னா என்னர்த்தம் மனசில் இருக்கிற நோய் மன நோய் உடம்பில் இருக்கிற நோய் நிராமையாகனா இவர் முதல் இவர் அதிகமாக ஸ்தூல சரீரத்தை தான் இது பண்ணுறாரு ஏன்னா இந்த சரீரத்தை வச்சுத்தானே எல்லாமே போயின்னு இருக்கு இந்த அபிமானத்தினால்தானே எல்லாமே இது பண்ணுறோம் ஆக இல்லை ஆமயான்னு சொன்னால் வியாதி நிராமயான்னு சொன்னால் சொன்னாலும் வியாதி ரோய் இல்லேன்னு தான் அர்த்தம் ரோகவர்ஜித அனாமயம் பதம் கச்சந்தியநாமயம் கர்மஜம் புத்தியுக்தாஹி ஃபலம் தியவா மனிஷிண ஜென்மபந்தமிர்முக்தா பதம் கச்சந்தியநாமயம் அந்த இடத்துல அனாமயம்னா மோட்சம்னு அர்த்தம் சர்வ உபதிரவரஸ்தானம் மோக்ஷாங்கிற ராஜா நாமயம்னா என்ன ஒரு பிரச்சனையும் வியாதியும் சர்வரோக ரஹித சர்வரோக ரஹித என்னோட உடம்புல இருக்கிற நோயை நான் அறியிறேனே தவிர எனக்கு நோய் கிடையாது ஆகவே அது என் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறது நோயாளி என்பது என் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிற கற்பனை நோயற்றவனின் மீது நோயாளி என்ற கற்பனை கற்பிக்கப்பட்டிருக்கிறது நோயில்லாதவனின் மீது உண்மையிலேயே நோய் வந்ததும் இல்லை நோய் இருக்கவும் இல்லை வரப்போகிறதும் இல்லை எல்லாத்துக்கும் தான் சொல்லுவோம் நான் நோயாளியாக இருந்ததும் நான் நோயாளியாகவும் இப்போ இல்லை வரப்போகிறதும் இல்லை ஏன் இப்படியே பேசிகிட்டு இருக்காருன்னு கேட்பாங்க எல்லாரும் தத்துவம் தத்துவம் இதுதானே வாஸ்தவம் தானே உள்ளே இருக்கிற சைத்தன்யத்துக்கு எத்தனை நோயை இது பார்த்துருக்கோம் எத்தனை நோய் வந்து போயிருக்கும் இனி என்ன நோய் வருமோ தெரியாது எது வந்தாலும் சரி நோய் வந்து உடலை சார்ந்தது உள்ளத்தை சார்ந்தது உணர்வை சார்ந்ததல்ல நான் யார் உடலா உள்ளமா உணர்வா அது கேள்வி கேட்டுக்கணும் அடிக்கடி உணர்வுதான் வகுப்புக்காவது சொல்லிக் கொள்ளுகிறேன் நான் உணர்வுதான் அப்படி சொல்லி புரிஞ்சுக்கிறேன் உணர்வே நான் வகுப்புக்காவது சொல்கிறதுன்னா தப்பு நான் ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன் வகுப்பில் புரியறது அதுக்கப்புறம் விவகாரம் பண்ணி தான் ஆனோம் இதை புரிஞ்சுட்டு இந்த ஞானத்தை வெளியில் யார்ட்டையும் காட்ட முடியாது காட்டவும் தேவையும் இல்லை நமக்கு தேவை நான் வியாதி வந்தாலும் நான் அதை கண்டுக்கிறது தெரியுமா உனக்கு ஏன்னா அகம் நிராமையாக அஸ்மி நீங்கள் அதை அவர்கிட்ட சொன்னீங்கன்னா ஒருத்தருக்கும் புரியாது அதனால் வந்து யாருக்கும் நம்ம ஞானின்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஞானம் இந்த ஞானம் வந்து நம்ம புரியறதா இல்லையா நமக்கு அதனால் சங்கராச்சாரம் இது ஆத்ம பிரத்யக்ஷம் நான் பரப்பிரத்தியக்ஷம் இன்னொருத்தருக்கு தெரியாது நான் வ வலினால துடிச்சுட்டு அதே சமயம் மனசுக்குள்ளே வலி உடம்புக்குத்தான் ஆத்மாவுக்கு இல்லைங்கிற அறிவும் உள்ளே சேர்ந்து வேலை இருக்கலாம் ஆனால் அந்த அறிவு இருக்குங்கிறது யாரை காட்டுறது எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் ஒரு இடத்துல இருந்தேன் அப்போ வந்து அது சின்ன ஒரு ஆப்ரேஷன் நான் உக்கப்பத்தி உரி பண்ணல பேசாமல் நான் பாட்டுக்கு படுத்துருந்து ஒரு டா ஒரு டாக்டர் வந்தேன் இந்த ஹாஸ்பிட்டலில் சிரமம் என்னென்னா நிறைய டாக்டர்ஸ் அப்பப்போ அந்த ரூமுக்கு விசிட் பண்ணுறது தான் மாறுறது மாறி மாறி வர்றது இருக்க இது எல்லா ஹாஸ்பிட்டலும் எப்படி நடக்க போகிறது தெரியல எனக்கும் யாரோ ஒரு ஒரு மெயினாக ஒரு டாக்டர் இருப்பார் நமக்கே கொஞ்சம் நேரம் ஆகும் யார் நமக்கு டாக்டர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன்னா அவங்க அந்த டியூட்டி மாறுறதுனால கொஞ்சம் சிரமம் ஒரு ஒரு வந்து என்ன தெரில என்ன யார் சொன்னாங்களோ தெரில நான் படுத்துருக்கேன்னு சொன்னாங்களோ தெரியாது ஒரு வந்து வந்து கவலைப்படாங்க நல்லாயிடும் அப்படின்னா நல்லாயிடும் இப்படி பத்து பேர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு கவலையே ஆரம்பிச்சேன் நான் என்ன தமக்கு ஒன்று நம்ம தான் தைரியமாக இருக்கோமே எதுக்கு கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க நான் முதல்ல சொல்லி பார்த்தேன் நான் ஒன்றும் கவலைப்படலை சந்த இதாக தான் இருக்கேன்னு சொல்லி பார்த்தேன் அப்புறம் உடனே அப்புறம் நான் புரிஞ்சுன்னே இவங்களுக்கு நான் கவலைப்படலைன்னு சொன்ன அப்படி சொல்லக்கூடாது சரி டாக்டர்ன்னு சொல்லிட்டா போகிறோம் நம்ம வந்து இல்லை இல்லை அகம் பிரம்மாஸ்மி அகம் நிராமயோஷ்மி அகம் ஆப்ரேஷன் ரகிதோஸ்மி அப்படி நாங்கள் சொல்லிகிட்டு இருக்க முடியும் நம்ம க்ளாஸ் இதுதான் எடுக்கிறோன்னு அவருக்கும் தெரியாது ஆ என்னால் அவங்க சொல்கிற அவங்க சொல்கிறத சரி சரின்னு அவங்கள்ட்ட போய் நான் இல்லை இல்லைல்ல நான் வேதாந்தம் படித்திருக்கேன் நான் ஆத்மாவுக்கு நோய் இல்லைன்னு எனக்கு தெரியும் அதனால் நான் அதை புரிஞ்சுருக்கேன் அதனால் நீங்கள் அதை பற்றி நான் கவலைப்படலைன்னு உங்களுக்கு சொல்லிவிட்றேன் உறுதி அளிக்கிறேன் நீங்கள் இந்த சரீரமே போனால் என்ன என்ன சரீரமே போனால் என்ன இருந்தால் என்ன அதுதான் இது எதுக்கு சொல்கிறேன் இந்த ஞானத்தை நறு யாருக்காவது சுலசமாக என்னாகும்னா வேதாந்தம் க்ளாஸ் முடிச்சு நானே வந்து விவகாரம் பண்ணுறதை பார்த்தா இவர் என்ன இதெல்லாம் பேசுகிறது ஒன்று நடந்துக்கிறது ஒன்றாக இருக்கே அப்படின்னா காரியம் பண்ணுற போது ஒரு மாதிரி விருப்பமாக இருக்கும் ஆனால் அதை நீங்கள் க கண்டுபிடிக்க முடியாதுண்ணா உள்ளே உள்ளுக்குள்ள ஞான வேதாந்தத்தை நினைச்சிருக்கேன்னா இல்லையாங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் வேதாந்தத்தை நினைக்கிறீங்களா இல்லையான்னு இன்னொருத்தருக்கு எப்படி தெரியும் தெரியாது தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை நம்ம என்ன நினைக்கிறோம் அது நான் ஞானின்னு உனக்கு புரியலையே நான் ஞானின்னு இவனுக்கு புரியலே அப்படின்னா பெரிய ஜானி இன்னொருத்தனு கவன அது மாத்திரம் இல்லை அவன் வேற நீ வேற இல்லை புரியாதவனும் நீ தான் புரிஞ்சுக்கிறவனும் நீ தான் அப்படின்னு அவனுக்கு புரியலேங்கிறத பற்றி நீ ஏன் கவலைப்படுற அதுதான் அப்ப என்ன ஆயிடுறதுன்னா அது ஐயோ என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே நான் இவங்க தான் பெரிய அஜான் நான் இவ்வளவெல்லாம் வந்து பஞ்சதசி படிச்சிருக்கேன் உபனிஷத்துக்கெல்லாம் வாசிச்சுருக்கேன் இவ்வளவெல்லாம் இது பண்ணி நான் துக்கப்படுறேன்னு நினச்சிக்கிறானே நான் துக்கப்படாமல் தான்ப்பா இருக்கேன் எப்படி இவனுக்கு புரிய வைக்கிறது அதுதான் கடினமான ஏரியா அதனால் இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும் ஞானமித்தியுச்சத்தே புதை அவங்க அவங்களுக்கு புரிஞ்சுட்டால் சரி இன்னொருத்தருக்கு புரிஞ்சிருக்கான்னு பார்க்கறது நம்ம வேலை இல்லை எப்போவுமே இது நமக்கு புரி சில சமயம் ஆசிரியருக்கு சொல்லி கொடுத்து ஆசிரியரே சம்சாரி ஆனாலும் ஆகலாம் ஸ்டூடண்ட்டு முக்தனாகிடலாமே அப்படியே வச்சுங்க கூட ஆசிரியரே சம்சாரின்னு சொல்றதுல ஒரு ஆனந்தம் கிடச்சதுன்னு வச்சுங்க கூட அதில் ஒரு ஆனந்தம் கிடச்சுன்னா சரி ஆசிரியரே சம்சாரிதான்ப்பா நான் தான் முக்தனாக இருக்கேன் அவர்கிட்ட நான் படித்தேன் ஆனால் அவர் சம்சாரி முக்தனா இருக்கேன் அப்படின்னா அதுல ஒரு சந்தோஷம் கிடைச்சா நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் உனக்கு வேணும்னா ஆனந்தமா அந்த சந்தோஷத்தை நீ அனுபவியப்பா எனக்கு என்ன கஷ்டம் அப்படி இருக்கணும் நிராமயா அதுக்குதான் இவ்வளவு அர்த்தம் நிராம என்ன அர்த்தம் வியாதி ரஹிதா சர்வரோக விவர்ஜிதா அத இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு வச்சு கூட நமக்கு மனசில் வந்து நமக்கு நோய் உடம்புக்கு நோய் வந்துடுதுன்னா உடனே மனசுல வந்து கஷ்டம் வரலாம் இல்லையா உடனே இந்த வாக்கியத்தை நினச்சி பார்க்கணும் ஆத்மாவுக்கு எது நோய் ஞாபகம் வச்சுக்கணும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ண முடியாது நோயைத்தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் நோயை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவனுக்கு நோய் கிடையாது எப்படி நோயை அனுபவிக்கிறவனுக்கு நோய் இல்லை அவனுக்கு நோய் இல்லைங்கிறது எப்படி அனுபவிக்கிறது நோயை அனுபவிக்கிறவனுக்கு நோய் இல்லை அப்படிங்கிறது ஞானம் நோயை அனுபவிக்கிறவனுக்கு நோய் கிடையாது நோய் உடலை சார்ந்தது நோய் அனுபவிப்பவனுக்கு உண்மையில் இல்லை அனுபவிப்பவன் உண்மையில் உணர்வாக இருப்பதால் இல்லை அதை எப்படி அனுபவிக்கிறதுன்னு கேட்கப்படாது அது அறிவு ஆகையினால் வந்து அதை புரிஞ்சுக்கிறதோடு சரி இது புரியறதா இல்லையா புரிகிறபோதே அனுபவபூர்வமாக புரிகிறதா அனுபவம் இல்லாமல் புரிகிறதா இது அபரோக்ஷானுபூதியா பரோக்ஷானுபூதியா பரோக்ஷானு சரி ஆக நிராமயா நிராபாசகா நிராபாசக இதனுடைய கடைசியை அர்த்தம் என்ன வரும்னா இது பிரகாசப்படுத்த முடியாதது பிரகாசப்படுத்த முடியாது எதனாலும் இதனை பிரகாசப்படுத்த முடியாது என்ன அர்த்தம்னு கேட்டால் அப்ரமேயா அப்ரமேயா இந்த இடத்துல ஆபாசானா சாதாரணமாக ஆபாசகான்னா என்ன அர்த்தம் நம்ம வந்து சிதாபாசன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்த்தத்தில் சொல்கிறோம் இங்கே ஆ சமந்தாத் பாசத்தே பிரகாசத்தே நிராபாசகான்னு சொன்னால் பிரகாசப்படுத்த முடியாதுன்னு அர்த்தம் சூரியன் எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறது சூரியனை யாரு பிரகாசப்படுத்துறா சைத்தன்யம் பிரகாசப்படுத்துறதுன்னு சொல்றோம் அதுவேற விஷயம் ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாதுன்னு அர்த்தம் அப்பிரமேயா ஸ்வப்பிரகாச அப்ரமேயோ ஸ்வப்பிரகாசோ பத்மநாபோ மரப்பிரபு விஷ்ணு சாஸ்திரம் அப்ரமேயா ஸ்வப்பிரகாசா மனோவாச்சா நிராபாசகாங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம் உதாரணத்துக்கு புஸ்தகம் கண்ணை பிரகாசப்படுத்துறதா கண்ணு புஸ்தகத்தை பிரகாசப்படுத்துறதா கண்ணு தான் புஸ்தகத்தை பிரகாசப்படுத்துறது கண்ணு மனசை பிரகாசப்படுத்துறதா மனசு கண்ணு பிரகாசப்படுத்துறதா மனசு கண்ணை பிரகாசப்படுத்துறது மனசை ஆத்மா பிரகாசப்படுத்துகிறதா மனசு ஆத்மாவை பிரகாசப்படுத்துகிறதா ஆத்மா மனசை பிரகாசப்படுத்துறது அப்போது ஆத் மனசால் ஆத்மாவை பிரகாசப்படுத்த முடியுமோ ஒளிர்விக்காது ஆக அதுதான் நிராபாசகாங்கிறதுக்கு அர்த்தம் அகம் நிராபாசகா எதனாலும் ஒளிர்விக்க முடியாதவன் அனைத்தையும் ஒளிர்விப்பவன் இங்கே அது போட்டுனா தான் இருக்கும் அகம் சொகாஷா சர்வப்பிராஷக அப்பிரகாசக அப்பிரகாஷிய அப்பிரகாஷ்ய அஹம் ஸ்வப்பிரகாஷ நான் ஸ்வயம் பிரகாஷ பின்னால் திரும்ப திரும்ப வரப்போகுறது அஹம் ஸ்வப்பிரகாஷ்விராசக எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறேன் அப்பிரகாஷியதனாலும் பிரகாசப்படுத்த முடியாதவனாக இருக்கிறேன் प्रकाशयति यो विश्वं பிரக்கம் பிரோ விஷம் சோயமாத்மா பிரகாஷ்மான பிரிய பிர இந்த பிரகாஷ ஸ்வரூபமாக இருக்கிற அந்த சைத்தன்யம் ஏன் வச்சுக்கணும் அக்னியாதி தீப்திவத்து தீப்திகி கிடையாது நெருப்பை போல சொல்லி படிச்சுருக்கோம் அப்போ உடனே அது எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்போம் எப்படி இருக்குன்னு யோசிக்கக்கூடாது நீ தான் அது உடனே நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம் அது நெருப்பு மாதிரி இல்லை விளக்கு மாதிரி இல்லை அந்த ஜோதி வந்து ஸ்வய ஜோதி அது எதுனாலையும் பிரகாசப்படுத்துறது இல்லை அதுதான் எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறதுன்னு உடனே மனசில் உடனே அது எப்படி இருக்கும் யோசிக்க ஆரம்பிச்சிடும் அது எப்படி இருக்கும் நீ தான் அதுப்பா இல்லை நான் தான் எப்படி இருப்பேன் அப்படின்னா நீ உன்னையே ஓம் போன்லையே உன் நம்பரை அடி ஓம் போன்லையே ஓன் நம்பர் அடிச்சு பாரு என்ன வருதுன்னா பிஸியாக உள்ளது வருமா இருக்கும் ஒரு படம் பார்க்கறோம் இந்த படம் பார்க்குறீங்க இந்த படம் பார்த்தா இந்த படத்தில் ஒருத்தர் இருக்கார் ஆனால் அவர் மறைஞ்சிருக்கார் யாருன்னா இதை வரைஞ்சவர் வரைஞ்சவர் இல்லாமல் இருக்க முடியும் இது ஒருத்தர் எனக்காக வரைஞ்சி கொடுத்தது நான் அவ பண்ணி காமிச்சு இந்த ஸ்லோகத்தோடு சொல்லி பண்ணி வரைஞ்சது ஹிண்டுன்னு ஒரு பத்திரிகையில் வந்து கேசவனு ஒரு கார்ட்டூனிஸ்ட் எழுதுறாரு வரையிறார் இல்லையா அவர் இது வரைஞ்சிது அந்த அவர் இதை வந்து அவர் வீட்டில் பண்ணி காமிச்ச இப்படித்தான் கிருஷ்ணர் உபதேசம் என்னதான் அந்த ஸ்லோகம் சொல்கிறது ஒரு ஸ்லோகம் இருக்கு அகிரே கிருவ்வா கமபிச்சரணம் ஜானுநைக்கேன திஷ்டன் பஷா பிரணயரசுஷா சுஷா வேணா சவியே ஸ்தோத்திரே கரசரசே தட்சிணே ஜானா முதராம் ஆபிணோ ரதம் அதிவசன் பாத்துன சூத்தவஷ் ஒரு அழகான ஸ்லோகம் அது வந்து இப்படித்தான் உபதேசம் பண்ணாராம் இந்த பாஸ்டரில் இப்படி தான் சொல்லி கொடுத்தாராம் குதிரையும் பிடிச்சுண்டு டீச் பண்ணுற மாதிரி ஆசிரமத்தையும் நடத்தின்ண்டு கிளாஸ் எடுக்கிற மாதிரி எதுக்கு சொன்னால் இப்போ நமக்கு டாபிக் அது இல்லை இந்த படத்தை வரைஞ்சவர் உங்களால் பார்க்க முடியாது எனக்கு அவர் வரைஞ்சவரை தெரியும் நான் பார்த்துருக்கேன் சரி இந்த உதாரணத்தில் இது ஓகே அது மாதிரி எல்லாத்தையும் பார்க்குற என்ன பார்க்கப்படுறவனா பார்க்க முடியாது பார்க்கப்படுறவனா பார்க்க முடியாது எனக்கு வடிவம் கிடையாது எனக்கு நிறம் கிடையாது நிறங்களை அறிகின்றவனுக்கு நிறம் இல்லை நம்ம என்ன பண்ண நம்ம அனுபவம் எல்லாம் என்னது மனசு முழுக்க நிறம் சப்தம் அப்புறம் மனம் சுவை தொட்டு உணர்ந்து இதுதான் நம்ம அனுபவம் இதே நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்க முடியும் ஆனால் இதெல்லாம் அறியிற எனக்கு இதெல்லாம் கிடையாதுன்னு சொன்னால் இல்லை இல்லை என்ன நான் அறியப்படும் பொருளை அறிய பாக்கிறேன்னு சொன்னா நடக்காது உன் கண்ணால உன் கண்ணை பாருபா உன் கண்ணால உன் கண்ணை பார்க்க முடியுமா உன் முகத்தால உன் முகத்தை பாருன்னு கூட நான் சொல்லணும் ஒருவேளை இப்படி இப்படி பார்த்துட்டான்னா என்ன பண்றது கண்ணால கண்ணை பாருப்பான்னா கண்ணால கண்ணை பார்க்க முடியாது கண்ணு அப்ப கண்ணை கண்ணை நான் எப்படி பார்க்கறது அப்படின்னு கேட்டா கண்ணாடியில் பாருன்னா கண்ணாடியில உன்னுடைய கண்ணோட ரிஃப்ளக்ஷன் தான் ஒரிஜினல் கண்ணால் இந்த கண்ணாலேயோ இந்த கண்ணை பார்க்கணும் முடியுமா அது எப்படி முடியாதோ தேவையில்லையோ தேவையா நீங்கள் இல்லை இல்லை முடியாது ஆனால் முடி ட்ரை பண்ண என்ன அப்படின்னா என்ன பண்ண முடியும் நான் இல்லை என்ன விட்டுவிடும் நான் அதுக்கு முயற்சி பண்ண போகுதுன்னு எப்படி இது முடியாதோ தேவையில்லையோ அது மாதிரி என்னன்னா பார்க்க வேண்டிய நான் இருக்கேங்கிறது இதுதான் அப்ரோக்ஷ அனுபூத்தி நான் இருக்கேங்கிறத பார்க்க வேண்டிய நான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுனால அதுக்கு சாட்சியாக நான் இருக்கிறேன் இது அபரோக்ஷ அனுபவமாக இருக்குது மற்றதாவது பரோக்ஷமாகவும் அபரோக்ஷமாகவும் மாறி மாறி போகிறது இது நித்திய அபரோக்ஷ அனுபவா தான் நித்திய அபரோக்ஷ அனுபவங்கிறோம் ஆத்மாவை நித்திய அபரோக்ஷ அனுபவம் நிராமயா நிரா பாசகா अमेय अश्य नाभावलश्यक्वल टू अमेय ईजू अषय सर्वेन्गोचर सर्वेन् இன்க்ளூடிங் மனசு மனசு எல்லாம் சேர்ந்து சர்வேந்திரிய அகோச்சரம் விவேக சூடாமணியில் முதல் ஸ்லோகம் சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் தம் அகோச்சரம் வேதாந்தத்தினால புரிய வைக்கப்படுறது ஆனால் அது இந்திரியங்களுக்கும் மனசுக்கும் புலப்படாதது அடுத்தது நிர்விகல்பகா நெர்விகல்பகாங்கிறது வியாக்கியானக்காரர் கற்பனைக்கு எட்டாததுங்கிறார் கற்பனை அற்றதுங்கிறார் கற்பனை அற்றது சொல்லப்போனால் இதுதான் கற்பனை உடம்பு மனசு விவகாரங்கள் தான் காலங்கள் வியாபாரங்கள் கற்பனை அது கற்பனை சத்தியமானதுன்னு அர்த்தம் சாதாரணமாக விகல்பங்கிற அர்த்தக்கு அர்த்த விகல்பத்துக்கு வேற்றுமைன்னு அர்த்தம் நெர்விகல்பகான்னு சொன்னால் வேற்றுமை அகம் நான் வேற்றுமை அற்றவன் நான் வேறு என் மனசு வேறு என் உடம்பு வேறு என் கண்ணு வேறு என் காது வேறு என் மூக்கு வேறு நாக்கு வேற தோல் வேறு என் உடம்பில் பல்வேறு உறுப்புகள் வேற்றுமையுடைய உறுப்புகள் இருக்குது என் மனசில் நிறைய வேற்றுமை எண்ணங்கள் சஞ்சலமாக இருக்குது ஆனால் அப்படி இல்லை இங்கே என்ன சொல்கிறார் நெர்விகல்பஹா வேற்றுமைகள் அற்றவன் அத்வைத்தம் அர்த்தம் இரண்டற்றவன் ரெண்டாவதா ஒன்றும் கிடையாது நிர்விகல்பா அகங்கிறத எல்லாத்துலேயும் போட்டுக்கணும் அகம் நிராமயா அகம் நிராபாசா அகம் நிர்விகல்பா அகம் ஆத்தஹா ஆத்தத்தஹான்னு சொன்னால் இது நல்ல சப்தம் ஆத்தஹான்னா வியாப்தா எங்கும் நிறைந்தவன் எங்கும் நிறைந்தவன் ना उड़ेम व्यापिच आत व्यापक अर्थ मुद शलोक श्रीहरी पर उपदेषारमीश्वर व्यापक सर्व लोकाना कारणम तम नमाम्यहम इेद व्यापकान अर्थ अहम व्यापक उड़प ना व्यापिचल एल उड़पेम व्यापे நான் ஆகாஷத்தையே வியாபிச்சிருக்கேன்னா அதுக்கு மேலே என்ன சொல்கிறது அகம் ஆகாஷ வியாபி சர்வ வியாபி பழக்கத்தில் ஒன்று உண்டு அதாவது ஒருத்தன் எங்கள் எல்லா இடத்துலையும் அடிக்கடி ஊரூராக போயிட்டு இருந்தான்னா இவன் சர்வவியாபி அப்படின்னு சொல்கிற பழக்கம் இருக்குது சர்வவியாபின்னா என்ன அர்த்தம் ரொம்ப ட்ராவல் பண்ணுறாங்கிற அர்த்தத்தில் சொல்கிறது அந்த அர்த்தம் இல்லைங்க சர்வ வியாபின்னா நிஜமாகவே எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கு ஆ தத்தான்ன்னா கீதையில் கூட வந்திருக்கு அவிநாஷிது தத் வித்தி ஏன சர்வம் இதம் தத்தம் தத்தம்னு சொன்னால் வியாப்தம்னு அர்த்தம் ஆ தத்தம்னா பூர்ணமாக வியாபிச்சிருக்குன்னு அர்த்தம் ஆ சமந்தா தத்தம் மயா தத்தமிதம் சர்வம் அப்புறம் கடைசியிலே ஒரு இருக்குது ஏன சர்வம் இதம் தத்தம் ஸ்வகர்மணா தமபியர்ச்சிய சித்திம் விந்ததி மாணவ கீதையில் மூணு இடத்துல அது நமக்கு முக்கியம் ஆத்தர்த்தம் வியாப்த சரி நாஹம் தேகோ ஹியசிரூபமித் புதை நான் உடலல்ல நிலையற்ற அசத்தான உடம்பல்ல இதுவே ஞானம் என்று அறிஞர்களால் சொல்லப்படுகிறது புன மறுபடியும் அடுத்த ஸ்லோகம் நோஷ்க்ரியோ நித்திய नित्यमुक्तोऽहमच्युतः नाहं देहोऽह्य सदृपः ज्ञानमित्युच्यते बुधैः निर्गुणो निष्क्रियो नित्यः नित्यमुक्तोऽहमच्युतः नाहं देहोऽह्य सदृपः புதைஹி அகம் நிர்குணஹா குணம்னு சொன்ன தெரியும் நமக்கு எல்லாருக்கும் குணம்னு சொன்ன சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இந்த மாதிரி மூணு குணம் அப்புறம் நிறைய குணங்கள் நல்ல குணங்கள்லாம் சொல்றோம் அவர் ரொம்ப சாந்தமானவர் அமைதியாக பேசுவார் இது மாதிரி குணங்கள்லாம் சொல்கிறது அது மாத்திரம் இல்லை உடம்பில் இருக்கிற கருப்பு செகப்பு அதெல்லாம் குணம் நெட்டை குட்டை இங்கிலீஷில் இதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ்னு பேர் ப்ராப்பர்டீஸ் ஆக நான் நெட்டையாக இருக்கேன் நான் குட்டையாக இருக்கேன் நான் குண்டாக இருக்கேன் நான் ஒல்லியாக இருக்கேன் நான் கருப்பாக இருக்கேன் நான் செகப்பாக இருக்கேன் அப்புறம் வந்து நான் அமைதியானவனாக இருக்கேன் இப்படி நிறைய நம்மளை பற்றி குணங்களெல்லாம் சொல்கிறது ஒரு ஒருத்தரும் அவங்கவுங்களை நான் எனக்கு கோபம் ஜாஸ்தியாக வருது நான் என்ன பண்ணுறது எனக்கு கோபமே வரமாட்டேங்கிறது அதனால தான் எல்லா காரியம் கெட்டு போகிறது அப்படி சொல்கிறவங்களுக்கான் ஒரு இதாக கொஞ்சம் கொஞ்சமாக கோபிச்சுக்கிட்டால் தானே ஒன்றுமே இல்லை எல்லாத்துக்கும் ஆமாம் ஆமாம் அப்படியே அமைதியாக இருக்கார் அப்புறம் கோபப்படலை நான் எப்படி காரியம் நடக்கணுமே சொல்ல வேண்டாமா அப்படி பண்ணக்கூடாது பண்ணுங்கலாம் சொல்ல வேணுமா அப்போ இதெல்லாம் சொல்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் மனசில் இருக்கிற குணங்கள் உடம்பினுடைய குணங்கள் உள்ளத்தினுடைய குணங்கள் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இமோஷனல் ப்ராப்பர்டியாக என்ன சொல்கிறது மென்டல் ப்ராப்பர்டீஸ் மைண்டோட ப்ராப்பர்டீஸ் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸுங்கிறாங்க பாருங்கள் அறிவுசார் சொத்துரிமை நான் ஒரு விதமாக மூச்சு பயிற்சியை கண்டுபிடிச்சிட்டேன்னா அதை நான் பேட்டர்ன் பண்ணிவிடுவேன் அப்போ நான் அதை பேட்டன் பண்ணிவிட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுறது எல்லோரும் எனக்கு ரூபாய் கொடுக்கணும் நான் தான் இதை கண்டுபிடிச்சேன் ஏதோ ஒன்று நான் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சு கூடேன் அதை வந்து நான் வந்து எனக்கு ரூபாய்க்கு வருமானத்துக்கு இது பண்ணி விடுறேன் அப்படின்லாம் ஏதோ ஒரு டிஷ்ஷு கண்டுபிடிச்சா கூட இந்த டிஷ்ஷு நான் தான் பண்ணினேன்னு வச்சு ஒரு டிஷ்ஷு பண்ணுறேன்னு அந்த டிஷ்ஷை நான் வந்து பேட்டன் பண்ணிவிடுறது அது யாராவது எந்த ஊரில் எந்த கடையில் அது விற்றாலும் எனக்கு பணம் கொடுக்கணும் ஏன்னா நானில் கண்டுபிடிச்சிது அது வந்து இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் குணம் எதுக்கு இதெல்லாம் நம்ம பாடத்தில் இதுவாக இருக்குது புரியறதுக்காக சொல்லுவேன் அந்த எந்த ப்ராப்பர்ட்டியும் கிடையாது இதெல்லாம் என் நம்ம இந்த இந்த அபரோக்ஷானுபூதி யாரோட ப்ராபர்ட்டி நம்ம வேதங்கள்லாம் யாரோட ப்ராப்பர்ட்டி சொல்லப்போனால் நம்ம ப்ராப்பர்ட்டி நம்ம அத்தனை பேரோட ப்ராப்பர்டி நம்ம அத்தனை பேருக்கும் இது சொத்து நம்ம வேதங்கள் புராணங்கள் இத்திகாசங்கள் எல்லாம் வந்து ஒரு தனி மனிதனுடைய சொத்தா அது ஒரு ஜாதிக்குரியதா அது நிறைய பேர் நினச்சிருக்காங்க வேதங்கள்லாம் ஐயருக்கு மாத்திரம்தான் ஐயருக்கு ஓதுறதுக்கு காப்பாற்றுறதுக்கு தான் ஐயருக்கு பொறுப்பே தவிர அந்த வேதம் சமுதாயத்தோட சொத்து காப்பாற்றுற பொறுப்பு அவங்கள்ட்ட கொடுக்கப்பட்டிருக்கு அதில் இருக்கிற கருத்துக்கள் எல்லாம் சமூகத்துக்கு பொதுவானது ஆகையினால எதுக்கு இதை சொல்கிறோன்னா எந்த ப்ராப்பர்ட்டி எங்களுடைய ஆத்மாவுக்கு ப்ராப்பர்ட்டி லெஸ் அதனால் என்ன சொல்கிறோம் அப்புறம் நான் ஒரு ப்ராப்பர்ட்டியும் இல்லையா கல்யாணம் ஆன மாதிரி தான் ப்ராப்பர்டி லஸ் நிற்குணா எனக்கு எந்த குணமும் கிடையாது ஏன் வச்சுக்கணும் அதிகமாக சொல்லியிருக்கேன் நான் சிலதெல்லாம் ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் நான் நெட்டையாக இருக்கேன் குட்டையாக இருக்கேன் இந்த காம்ப்ளெக்ஸ் மனசில் அது ஒரு காம்ப்ளெக்ஸ்ஸு மனதுக்குள்ளே சில இதெல்லாம் இருக்குது காம்ப்ளெக்ஸு கோபத்தை இன்னும் விட முடியலையே அப்படின்னு கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் விட வேண்டான்னு சொல்லலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிறதெல்லாம் முயற்சி பண்ணுவோம் ஆனால் அதே சமயம் நம்முடைய யதார்த்த ஸ்வரூபம் என்ன நிர்குணகா நான் கோபமும் இல்லை நான் சாந்தமும் இல்லை கோபம் சாந்தம் ரெண்டுக்கும் சாட்சியான சாந்தம் சாட்சியான கோபம் சொல்லிடாது சாட்சியான சாந்தம் ஆஹா நிர்குணகா குணரஹிதா குணரஹிதா குணங்களில் யாரை சேர்ந்தது மாயையோடு சேர்ந்தது சத்வரஜ்தமோ குணாத்மிகா மாயா ஆனால் ஆத்மா நிர்குணகா எந்த குணமும் கிடையாது நிர்குணா அஸ்மி நிஷ்கிரியா நிஷ்கிரியான்னு சொன்னால் ஒரு காரியமும் நான் பண்ணுறது இல்லை என்ன அர்த்தம் செயல் நிஷ்கிரியானா செயலற்றவன் நான் குணமற்றவன் நான் செயலற்றவன் செயல்லாம் புரிகிறது வந்து மனசு புத்தி ஆராய்ச்சிங்கிற வேலையை செய்கிறது புத்தி ஆராய்ச்சிங்கிற வேலையை செய்கிறத நான் சாட்சியாக பார்த்துட்ருக்கேன் நான் ஒரு வேலையும் செய்யலை புரியுறதா புத்தி ஆராய்ச்சிங்கிற கிரியையை வேலையை செய்கிறது ஆராய்ச்சிங்கிற வேலை செய்கிற புத்தியை நான் வேடிக்கை பார்க்குறேன் நான் ஒரு வேலையும் செய்யாமல் புத்தியினுடைய ஆராய்ச்சியை வேடிக்கை பார்க்குறேன் முடியுமா முடியாதா நமக்கு தெரிகிறது இதை யாருக்கா காட்ட முடியுமோ வெளியில் காட்ட முடியுமா காட்ட வேண்டிய அவசியம் இருக்கா நடக்காது முடியுமா அது நடக்கவே நடக்காது அப்புறம் அதே வச்சுங்கோ புத்தி யோசிக்கிறது மனசில் சஞ்சலமாக இருக்கிறது நான் அறியிறேன் அது செயல் புரிகிறது மனம் புத்தி செயல் புரிகிறது மனம் செயல் புரிகிறது உடம்பு செயல் புரிகிறது ஆனால் இவைகளுக்கெல்லாம் சாட்சியான நான் செயல் புரியாதவன் கிரியகிதா நிஷ்க்ரியா அகர்த்தா அகர்ம ஆத்மா அகர்மஸ்வரூபா ஆத்மா அகர்த்திருவரூபா நித்திய அகர்த்தா எப்பவும் அகர்த்தாவாக தான் நிஷ்கிரியகாங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் அப்புறம் அடுத்தது நித்யா நித்தியான்னு அழியாதவன் நான் ஏற்கனவே பார்த்துட்டோம் இதெல்லாம் நினைக்கிறேன் வேறொரு இடத்துல பார்த்தோம் ஆத்மா இருபத்தி ஒன்றாவது ஸ்லோகத்தில் பார்த்துட்டோம் ஆத்மா நித்தியோஹி சத்ரூப்பா தேகோ நித்யோ ஹெசன்மயா நித்தியான்னா போட்டுக்கணும் மூன்று காலத்திலும் இருப்பது காலத்தை கடந்தது காலத்தை அறிவது காலத்தை அறிவது இப்படி எல்லாம் போட்டால் அகம் நித்யா நம்ம தேகா அனித்யா மனசில் இருக்கிற எண்ணங்கள்னால் அனித்யம் ஆனால் ஆத்மா நித்யா இது புரிகிறது பாடத்தில் சுலபமாக புரிகிறது நமக்கு இது ஒன்றும் கடினமே கிடையாது நம்ம என்ன பண்ணணும் இந்த உடம்பு மனசோடு இருக்கிற இணைப்பை பிரிச்சு அழகாக என்ன பண்ணணும் விவேகம் பண்ணணும் முஞ்சா திஷீ காமிவ தைரியேன அப்படின்னு சொல்லுகிறது அதாவது இந்த தர்ப்புல் இருக்கு அந்த தர்ப்புல் மாதிரி ஒன்று முஞ்சி புல்லும் வாங்க அந்த முஞ்சி புல்லில் உள்ளுக்குள்ளே ஒரு தண்டு இருக்கும் அந்த தண்டை உருவணும் அது உருவது ரொம்ப சட் கொஞ்சமாக அந்த கையை அறுத்துடும் ஆகையினால அதை மெதுவாக உருவிற மாதிரி அது மாதிரின்னு உபநிஷத் சொல்கிறது கட்டு உபநிஷத் முஞ்சாது இஷீகாமிவ தைரியன பிரபுஹேத் இந்த நம்மளே நாம் பிரித்து அறியறது இருக்கே அறியணும் எல்லாத்தையும் அதாவது பண்ணுற அக்கிரமத்தெல்லாம் பண்ணிட்டு வேதாந்தத்தை சொல்லிவிடக்கூடாது அதர்மாச்சரணம் அதர்மத்தை எல்லாம் பண்ணிக்கிட்டு நான் நானாக திரும்பினேன் அகம் நிஷ்கிரிய ஓஸ்மி நான் உன்னையா ஜெயிலில் போடுறேன் உடம்பத்தான் இப்போ ஜெயிலில் போடுறேன் அப்படின்னா தண்டனையும் வாங்கிக்க தயாராக இருக்கணும் ஆகையினால இது ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் இதை வந்து நம்ம என்ன சொல்றது நம்ம வேணும்னா சௌரியத்துக்கு வேதாந்தத்தை பேசி தப்பிச்சுக்க பார்க்கக்கூடாது எஸ்கேபி சொத்து யூஸ் பண்ணக்கூடாது ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் நித்யாகா நமக்கு வந்து நம்ம நம்ம செத்து போயிடுவோமோ நம்ம செத்து போயிட்டால் குழந்தைகள்லாம் என்னாகுமோ அது ரொம்ப நல்லாவே இருக்கும் அதனால் வந்து ஏன்னா நம்ம வந்து போயிடுவோமோ இதாகிடுமோ அவள் போயிட்டால் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அதுக்கப்புறம் வந்து இந்த சாமியார் போயிட்டாருன்னா வேறு யார் ஒன்று நடத்துவா அது வேறு கவலை நிறைய பேர் இருக்குது இருக்கிற கவலை இந்த கவலை வேறு வச்சவங்களை இது மாதிரிலாம் எல்லோரும் தோணும் என்ன நம்ம க இப்படிதான் ஸ்டக்காகிடும் அது ஏதோ வந்தது தானாக நடக்கிறது எப்படியும் நடக்க போகிறது அவ்வளோதான் ஓரளவுக்கு மேலே இது இது பண்ணக்கூடாது அப்புறம் நம்ம அழிஞ்சு போயிடுவோமோன்னு நினைக்க அழியாதவர்கள் நித்தியாகனா என்ன அர்த்தம் நித்தியகன்னா உடம்பு அனித்தியம் சாகத்தான் போகிறது எண்ணங்கள்லாம் அநீத்தியந்தான் மாறத்தான் போகிறது நான் மாறாதவன் நித்தியமாக இருக்க அப்படி கவலைப்படக்கூடாது ஐயோ நான் போயிடுவேணும் அப்படின்னு நீ ஒன்றும் போக மாட்ட நீ போகவும் முடியாது உன் சொரூபமே போக முடியாத ஸ்வரூபம் நித்தியரூபம் அது போகிறதெல்லாம் உடம்புக்கு தான் அது போனால் நான் போயிட்டேன்னு நினைக்கிறேன் உறங்குவது போலும் ஷாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு ஆகையினால நமக்கு அழிவு கிடையாது உடம்பு வரும் மாறி போனால் போயிட்டு போகிறது அதுக்கப்புறம் நமக்கு உடம்பும் இல்லைன்னு வேறே சொல்கிறாங்க சாஸ்திரப்படி அதனால் இல்லாமல் போயிட்டு இருக்கிற போதே நம்ம இல்லைங்கிறோம் அப்புறம் இல்லாமல் இருந்தால் என்ன இருந்தால் என்ன இருக்கிற போதே நான் இல்லைங்கிறேன் இல்லையா நான் உடம்பு இல்லைங்கிறேன் இல்லையா அதுக்கப்புறம் வந்து அது இருந்தால் என்ன இல்லாட்டி போனால் என்ன மேடையில் பேசுகிறதுக்கு நல்லா இருக்குங்கிறீங்களா மேடையில் க்ளாஸுக்கு நல்லா பேசுகிறதுக்கு நல்லா இருக்குது ஆனால் நடைமுறையில் ரொம்ப இதாக இருக்குது நடைமுறைன்னா தர்மந்தான் அதெல்லாம் வந்து நம்ம துவைத்தந்தான் அழகாக ஃபாலோ பண்ணணும் ஆனால் அதே சமயம் ராமகிருஷ்ண பிரமன் சார் உதாரணம் சொல்கிறாங்கன்னு சொல்லுவான் அத்வைதத்தை முடிச்சு போட்டுண்டு காரியத்தை பண்ணுறது அப்படின்னா என்னர்த்தால் அது ஞாபகம் வச்சுக்கணுமா ஒரு முடிச்சு போட்டுக்கிறது சில பேர் நிறைய முடிச்சு போட்டு எதுக்கு போட்டோம் தெரியாது ஏதோ ஒன்று போட்டால் பரவாயில்லை ஏதோ ஞாபகம் வச்சுக்கணும்னு ஒரு முடிச்சு போட்டுக்கோ எல்லாருக்கும் இந்த பழக்கம் உண்டு ஒரு முடிச்சு போட்டுக்கிறது ஆனால் அந்த முடிச்சு போட்டுக்கிறது எதுக்குன்னா அடிக்கடி பார்த்தா என்ன ஞாபகம் வரணும் நிராமயோ நிராபாசகா நிஷ்கிரியஹா அப்படின்னு ஞாபகத்துக்கு அதுக்காக சொல்றது அப்புறம் அடுத்தது என்ன நித்தியமுக்தா முக்தஹான்னா நித்தியமுக்தகாங்கிற பதம் கொஞ்சம் முக்கியமானது நான் ஒரு காலத்தில் பந்தப்பட்டிருந்தேன் அப்புறம் என்ன ஆச்சுன்னா அபரோக்ஷானுபூதி படிச்சுதான் எனக்கு வந்து மோட்சமே கிடச்சு அப்படி அப்போ நான் ஒரு காலத்தில் பந்தப்பட்டிருந்தேன் அப்புறம் எனக்கு வேதாந்தம் படித்தேன் அதுக்கப்புறம் எனக்கு முக்தி கிடச்சுடுத்து ஆக வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னால் நான் பந்தன பத்தனாக இருந்தேன் வேதாந்தம் படித்த பிறகு நான் முக்தனாயிட்டேன் அது மற்ற மதத்தில் மற்ற மதம்னா என்ன துவைத்த மதங்கள் விசிஷ்டா துவைத்தம் சைவ சித்தாந்தம் இது மதங்கள் அது எல்லா மதமும் துவைத்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறுங்கிற மதம் எதாக இருந்தாலும் துவைத மதம்தான் அதை எப்படி பிரசன்ட் பண்ணால் என்ன வேறேங்கிறது நாங்கள் இப்படி பிரசன்ட் பண்ணுறோம் வேறேங்கிறத அப்படி பிரசென்ட் பண்ணுறோன்னு நீ எப்படி பிரசன்ட் பண்ணாலும் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறேங்கிறது அந்த மதம் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுங்கிற மதம் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுங்கிற கொள்கைப்படி பந்தமே கல்பனே முக்தி எங்கே வரப்போகுது ஆகையினால நான் நித்தியமுக்தகா நித்தியமுக்தனான என் மீது பந்தம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது எவர் லிபரேட்டட் நெவர் பவுண்டட் இங்கிலீஷை சொல்லிட்டேன் நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷு எவர் லிபரேட்டட் நெவர் பவுண்டட் ஆக நித்தியமுக்தகான்னு சொன்னால் எப்பொழுதும் முக்தனாக இருக்கிறேன் நாளைக்கு அடுத்த பதத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம் ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகிணே வோமவத்வாப்ததேகாஜதக்ஷிணாமூர்த்தே நம ஐயனேயனதுள்ளே நின்று அனந்தஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெடிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவிநாயேன் செய்யுமாருன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி ஹரிஹி ஓம் ஆதிகுருநாதிகி